பாடம் பத்து சொல்வதற்கும் செயல்படுவதற்கும் நாள் அறிந்து கொள்ளுதல் அல்லாஹான் வணங்கி வழிபடுவதற்குரிய இறைவன் அல்லாக வை தவிர வேறு யாரும் இல்லை நாற்பத்தி ஏழாவது அத்தியாயம் பத்தொன்பதாவது வசனம் இங்கே அறிந்து கொள்வதை பற்றி முதலில் சொல்லியிருக்கிறான் மேலும் தின்னமாக அறிஞர்கள் இறை தூதரின் வாரிசுகள் ஆவர் அவர்கள் அறிவைத்தான் சென்றுள்ளார்கள் இந்த அறிவை பெற்றவரே நிறைய பாகியம் கல்வியை தேடி ஒருவர் ஒரு வழியில் சென்றால் அவருக்கு சொர்க்கத்திற்கு செல்லும் வழியை அல்லாஹ் இலகு வாக்குகிறான் சொல்கிறான் நிச்சயமாக அல்லாஹுவின் அடியார்களில் அவனை அஞ்சுபவர்கள் அறிஞர்கள்தாம் முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் இருபத்தி வசனம் மேலும் அல்லாஹ் கூறுகின்றான் அதனை அறிஞர்களை தவிர வேறவரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் நாற்பத்தி வசனம் மேலும் அல்லாஹ் சொல்கிறான் நாங்கள் செவிதாழ்த்தி கேட்டிருந்தாலோ அல்லது அவற்றை புரிந்து கொண்டிருந்தாலோ இன்று நரகவாசிகளாய் நாங்கள் இருந்திருக்க என்று நிராகரிப்பாளர்கள் மறுமையில் கூறுவார்கள் அறுபத்தி அத்தியாயம் பத்தாவது வசனம் மேலும் அல்லாஹான் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனம் ஒருவருக்கு அல்லாஹ் ஒரு நன்மையை நாடினால் அவரை மார்க்கத்தில் விளக்க ஆக்கிவிடுகின்றான் என்று நபி அலிவசம் அவர்கள் கூறினார்கள் கற்றுக்கொள்வதன் மூலம்தான் கிடைக்கும் எனவும் கூறியுள்ளார்கள் அபூதர் ரலிஹ அவர்கள் தமது பிடரையை சுட்டிக்காட்டி இதன் மீது நீங்கள் வாளை வைத்து நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களிடம் நான் செவியுற்ற ஒரு செய்தியை சொல்லக்கூடாது என்று தடுத்தாலும் நான் அதனை சொல்லவே செய்வேன் என்றார்கள் இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹ் அவர்கள் கூறியதாவது மக்களே ரப்பானிகளாய் விவேகமிக்கவர்களாய் சட்டத்திட்டங்களை தெரிந்தவர்களாய் அறிஞர்களாய் ஆகிவிடுங்கள் ரப்பானி என்பவர் மக்களுக்கு பெரிய விஷயங்களை சொல்வதற்கு முன்னால் சிறிய விஷயங்களை படிப்படியாக போதிப்பவராவார்